நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் மே பத்து இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று பிரெஞ்சு இந்தியாவின் சாம்வேல் பெப்பிசு என்று அழைக்கப்பட்டவர் ஆனந்தரங்க பிள்ளை இரண்டு பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி மூன்று இந்தியாவுக்கு தடையின்றி திரவ பெட்ரோலிய எரிவாயு பொருட்களை வழங்க அறிவித்துள்ள நாடு சவுதி அரேபியா இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் 1. எஃப்ஆர்பிஎம் சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு எது 2. எங்கு நடத்தப்பட்ட சிறிய ஆய்வில் கோவிட் 19 நோயாளிகளுக்கு வைரஸ் சுமை கணிசமாக குறைக்க வழிவகுத்தது மூன்று பிரதமரின் தேசிய நிவாரண நிதி எந்த பிரதமரால் நிறுவப்பட்டது மீண்டும் சந்திப்போம் நன்றி